அப்துல்லாஹிபு அலிஹங் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அலிஹி வசல்ல ஒரு பயணியாகவோ அல்லது பாதையை கடந்து செல்பவராகவோ நீர் இந்த உலகத்தில் இருந்து என்று கூறினார்கள் அலி அல்லாஹ் அவர்கள் பின்வருமாறு கூறுபவர்களாக இருந்தார்கள் நீர் மாலை நேரத்தில் இருந்தால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதீர் நீர் காலை நேரத்தில் இருந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதீர் உம் நோய் நிலையை கருத்தில் கொண்டு உம் உடல் நிலையையும் நீர் இறப்பதையும் கருத்தில் கொண்டு உம் உயிர் வாழும் காலத்தையும் பயன்படுத்திக் கொள்வீராக புகாரி ஆறு